ஒன்று விருமான விரு செயற்பாடும் நடைமுறை அராகம் சொல்றது உண்டுமையான முறைடேட் அதாவது நீங்க மாணவன் என்ற முறையில் வந்துடுது இப்ப நமக்கு தனியா பேர் உண்டு என்ன பேரு முதுகலை என்ற பட்டத்தை பெறுவதற்கான முயற்சியோடு கூடிய ஒரு ஆள் முதுகலை மாணவன் அதுபோல இந்த உயிர் உயிர் இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் சேர்ந்து இந்த தேர்வு எழுதி வெற்றி பெறணும்னு வந்துட்டான் பாருங்க அவனுக்கு பொருடனு பேரு பொருடனே அப்புறம் மாய் இவற்றை எல்லாம் நிலைக்கலனாக கொள்வதற்குரிய இடம் அது மாய் இந்த ஏழு தான் வித்யாதத்துவம்னு சொன்னோம் இது இன்னைக்கு ஐயஸ்வரத்துக்கு வேணும் இல்ல ஐயேஸ்வரம் சூழ்நிலை கொடுத்தா தான் வரும் அது போல ஆன்மா கரையறணும்னா அந்த வித்யாதத்துவம் ஏழும் கொடுத்தா இப்ப இருபத்தி ஏழு முப்பத்தி ஒண்ணு ஆச்சு சிவதத்துவம் அஞ்சு சிவதத்துவம் சிவம் நாதம் விந்து சாதாக்கியம் என்ற ஒரு அஞ்சு இது வேண்டிய சூழ்நிலை அவனும் படிப்பதற்காக ஆயத்தப்படுத்திட்டான் இவன் எப்ப பணம் கட்டணும் எந்த மாதிரி படிக்கணும் ஆண்டு தேர்வா அல்லது செமஸ்டர் தேர்வா ரெண்டா அந்த தேர்வா இந்த படிப்புக்கு மூன்று ஆண்டா அல்லது ரெண்டு ஆண்டா என்பதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வரையறைப்படுத்துவது யாரு பல்கலைக்கழகம் என்பது பல்கலைக்கழகம் என்னெல்லாம் வகுத்துட்டோம் இது யார் செய்யறது என்ன அப்படியே இருக்கும் சக்தி ஆமா ஆமா பல்கலைக்கழகம் தொடங்கினா அதுக்கெல்லாம் எல்லாவற்றையும் மாணவர்களுக்கு விளம்பரம் கொடுக்கணும் சேர்க்கணும் போகணும் எல்லாம் செய்யணும் ஒரு பதிவாளர் போடணும் தேர்வு நடத்துறதுக்கு கண்ட்ரோலர் அல்ல தேர்வு ஒருத்தர் போடணும் அப்புறம் இங்க ஒரு ஆபீஸ் தொடங்கணும் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் கண்ட்ரோலர் ஆபீஸ் இன்னொன்னு இவற்றையெல்லாம் மேற்பகர் பார்க்கிற துணைவேந்தர் அலுவலகம் இல்லைங்களா துணைவேந்தர் அலுவலகம் இதுல யாரும் தைப்பிச்சுட்டு போறது போறது இது போலதான் இந்த சிவதத்துவம் என்ற ஒன்று உயிர்கள் கரையேற வேண்டும் அறிவில் கரையேற வேண்டும் செயலிலும் கரையேற வேண்டும் என்று கருதுகிறதுக்கே அறிவை கவனிப்பதற்காக ஒரு சக்தி செயலை கவனிப்பதற்காக ஒரு சக்தி இரண்டும் கவனி சேர்ந்து கவனிப்பதற்காக ஒரு சக்தி என்றெல்லாம் வைத்து நாம் சிவதத்துவம் ஐந்து என்று சொல்லுகிறோம் எனவே சிவதத்துவம் இந்த உயிர் கரையேறுவதற்கான சூழலை உருவாக்கியும் அந்த தகுதியை தந்தும் தான் மேற்பார்வை செய்கிறது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது சிவதத்துவம் அது செய்கின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வித்யாதத்துவம் அவற்றை கடைபிடித்து கரையேறுகின்ற ஆன்மா ஆன்மதத்துவம் இதான் சைவ சித்தாந்தம் முப்பத்தாறு தத்துவம் முப்பத்தின் இதை சொன்னாராம் குருமூர்த்தி எதுக்கு வேதத்துக்கு பொருளொளி போது இதை சொன்னா அப்ப என்ன தெரியுது இன்னைக்கு இருக்கிற வேதங்கள்ல இந்த ஆன்மதத்துவம் சிவ தத்துவம் சொல்லப்பட்டிருக்குமானால் சீக்கு சைவ சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம் வடமொழி பயந்தார் வாய் ஐயா உங்க வடமொழி ரக்வேதத்தில அஜிர்வேதத்திலே சாமி வேதத்தில அதிர்வேதத்திலே இதெல்லாம் தத்துவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா சொல்லப்பட்ட இந்த வேதத்தை இந்த இந்த மாதிரி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் இப்படி இதெல்லாம் சொன்னாராம் குருமூர்த்தி இப்ப நீங்க என்னன்னு கேட்டா சைவனு சொன்னது இது வேதத்துக்கு பொருளி செய்தது தலைப்பு விட்டு நீங்களே இந்த வேதம் இது சொல்லுகிறது இப்படி சொன்னா தான் நமக்கு ரொம்ப அருமையாச்சே அரா அல்லவா வேதம் சைவ சித்தாந்தத்தை சொல்லும்னா அடார தலையில வச்சுக்கிட்டே நம்ம நாலு தெருவுமே வேதம் வாழ்க நான் முறை வாழ்க ஏன் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தை கொட்டி வைக்கிறது என்ன சொல்லிட்டாங்க வேதம் ஆவது நாமம் நமச்சிவாய சொல்லுகிறது அப்ப நான்கு வேதத்துடைய முடிந்த முடிவு நமச்சிவாய் என்ற திருவைந்தான் என்று சொன்னார் இன்னும் ஒரு படி தூக்கி அல்லவா ஆகாயமான பரப்பும் ஐம்பத்தோரு இடங்கள்ல சிவசப்தம் வருதான் ஆனால் சிவசப்தே தவிர அங்கிருக்கிற சிவம் என்பதற்கெல்லாம் சிவ பரம்பொருள் என்ற பொருள் இல்லை சிவ சத்தி மங்களம் என்ற பொருள் நன்மையாகட்டும் என்ற பொருள் வருது ஆனால் நாம் நினைக்கிற சிவம் சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மானா சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் நாவுக்கரசர் தேவான் அந்த பரம்பொருளைத்தான் அந்த ஐம்பத்தோரு இடங்களும் குறிக்கின்றனவா என்றால் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி வேதங்கள் வாழ்க நான்மறைகள் வாழ்க என்று சொல்லுவோம் முருகா முருகா அங்கெல்லாம் ஐயம்குனால படித்தா சொன்னீங்க இப்படி எல்லாம் இந்த வித்யாதத்துவம் இந்த ஆன்மதத்தம் சிவதத்தம் ஆகியவற்றையெல்லாம் சேர்ந்தா என்ன இருக்கும்னாரு ரொம்ப அருமையா பரம்பொருளை அடையலாம் இந்த மாதிரி வேதம்ப்பா எப்படி இது வந்து ரெண்டு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்னு கருமகாண்டம் கருமகாண்டம் என்னென்ன என்ன பயனுக்காக யார வந்து தலைமையா கொள்ளணும் யார தலைமையா கொள்ளணும் புத்திர காமிச்சியாகும் அது யாரை தலைமையா கொள்றது அசோமேதையாகும் அதை யார தலைமையாக கொள்வது அதை எப்படி வேள் செய்யறது எந்த முகத்துல அந்த வேல்வி அமைக்கிறது இதெல்லாம் சொல்லுவதான் சொல்லுகிறதா கர்மகாண்டிவாகண்டம் ஞானகாண்டம் என்று அமைந்திருக்கிறது என்று சொல்றது அந்த மாதிரி ஞானகாண்டமாக இருக்குமானால் அது என்ன செய்யணும் நம்முடைய அமைப்புல பார்த்தா சரியை கிரியை யோகம் ஞானம் என்று பாகுபாடு செய்து அடைய வேண்டும் என்று சொல்லி அப்படி போயிருக்கும் என்று சொன்னால் அப்படி சொல்லுகிறதா தெரியல தெரியல எனவே இந்த இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லி கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை நீ சொன்ன கரும நூல் இவன் அரிச்சாணைக்கு வரும் வீணை உணர்த்தும் போறேன் இந்த கருமநூல் என்ன பண்ணும்னா ஆண்டவனூர் உண்டு அவனை எப்படி வழிபாடு செய்யணும் என்பதை சொல்லுமா கருமநூல் ஆனா ஞான நூல் என்ன சொல்லும் கேட்டீங்கன்னா அப்படி வழிபாடு செய்து பெறுகின்ற பரம்பொருள் இருக்குதே அது எப்படி இருக்கும் சொல்லுமா எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சைவு தாங்க ஒன்றாயிருக்கும் வேறாயிருக்கும் உடனாயிருக்கும் என்று சொல்லியிருக்கு வேணும் ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாயி இவற்றில் உண்மையுமாய் ஒன்றாய் இன்மயுமாய் வேறாய் கோணாகி என்னதுலாம் தலைவனாக இருந்த உடனாகி கோணாகி என்ன செய்யும் யாம் எனது என்று அவர் அவரை நின்றாய் சொல்லி வாழ்த்துவனி இப்படி எல்லாம் சொல்லி இருக்க வேண்டும் பெருமானை பற்றி சொல்லி சொல்லுவோம் எப்படி இருக்கலாம் இப்படி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் தரவும் புணருமிண்ணியனே காக்குமியம் காவலரே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாத்தமாம் பையகத்தில் வெவ்வேறு வந்து அறிவாம் தேட்டனே என் சிந்தனை என்றால் அப்போ கர்மகாண்டம் என்பது இறைவனை அறைய தந்த முறைகளை சொல்லும் என்பது இறைவனை பற்றிய அந்த விளக்கங்களை சொல்லும் என்றெல்லாம் சொல்லுகிறார் சொல்லுகிறார் இதன் போல் நமக்கு வேதங்கள் அப்படி பொழுது இருக்கின்றதவா என்பதையும் நாம் எண்ணினால் நிச்சயமாக உறுதிப்பாடு செய்யலாம் சரிங்களா இப்படியாக சொன்னவர் சொல்ற கருமத்தால் ஞானம் தாம் இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்ய செய்ய ஞானம் அறிவு என்பது ஒன்று வரும் அப்பந்தரும் அறம் செய்யமானது விரிவாக இருந்து இதெல்லாம் சொல்லுகிறதாம் தருமம் நல்கும் தருமத்தாலே சாந்தி உண்டாகும் நீங்கள் அறம் செய்ய செய்ய மனத ஒரு சாந்தி என்னும் தன்னுயிர் போல் எி இறங்கும் அருமையான சாப்பாடு நாள் பட்டினி பாவம் ஒரு ஆள் ஆன்மா வந்தது நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பாரு மனதுல ஒரு அந்த தெ மகிழ்சி ஏற்படும் கர்மகித்தாம் சாந்தி வரவரை என்ன ஆகுமா அட்டாங்க யோகமே வருமா அட்டாங்கிறது திருமூல தான் சொன்னார் ஏமம் பிராணாயாமம் என்றுதான் சொல்லி சொல்லுகின்ற அந்த யோக நிலையை தெளிவாக சொன்ன திருமுறை நமக்கு பத்தாம் திருமுறை நீட்டில நரை மூப்பு எதுவும் இல்லாமல் நீண்ட ஆண்டுகள் வாழ முடியும் இப்ப சொன்னாரே இப்ப அண்மையில கூட கோவையில் சேர்ந்து பேசணும் உதயமூர்த்தி தம்பி உன்னால் முடியும் என்றாரு இது திருமூலம் சொன்னது தான் இது தம்பி உன்னால் முடியும் ஆனா நான் சொன்னது மட்டும் செய்யணும் இயமும் நியமும் இந்த பிராணாயாமம் இதுல தாண்டா தொடங்குது முக்கியம் என்னது வாங்குற காத்தெல்லாம் விட்டுடுனா வாங்குற பணத்தை எல்லாம் செலவு பண்ணீங்கன்னா போண்டியா போடுவேன் இப்ப போண்டியா இருக்கிறப்ப செலவே பண்ணிவிட்டோம் என்ன பண்றது வாங்கற காத்தி செலவு பண்ற காத்த கொஞ்சம் கொஞ்சமா விட்டால தேவலாம் அதான் பிராணாயம் அப்ப வாங்குகிற மூச்சு காற்றை நிரம்ப வாங்கி உடனே விட்டுறோம் தங்க வச்சு பிறகு விடும்போது அவ்வளவு விட்டுறப்படும் குடைச்சு விடணும் இப்படி இருந்துட்ட தம்பி உன்னால் எல்லாம் முடியும் என்கிட்ட கூடுவிட்டு கூடுப்பாய் இங்க இருந்து எல்லா வசித்த எல்லாரையும் தம் பயம் பார்க்குவது நீலாம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்னை நீ தொடும் என்று சொல்லுகிறோமே அழிப்பாய் அதெல்லாம் கூட செய்யலாம் யோகம் எல்லாம் வரும் என்று சொல்லுகிறார்கள் அந்த கரும அழிப்பினாலே இனி ஞானத்தினால கிரியையால் ஞானம் தன்னால் கிளர் சிவ புத்தி பூசை தரிசனம் சைவலிங்க தாபனம் செய்தல் அதெல்லாம் சொல்லுது வேதத்துல சிவலிங்கத்தை எந்த பகுதியில எந்த முறையில ஸ்தாபனம் பண்ணணும் எந்த இடமா இருக்கணும் அதுக்கு வேண்டிய தூய்மை இருக்கணும் திருக்கோவில் அமைப்பு முறைகள் மற்றவை எல்லாம் இருக்குது அது வேதங்கள்ல சொல்ல விட ஆகமங்கள்ல நிறைய சொல்ல சொல்றாங்க வேதத்தை விட ஆமங்கள்ல தான் அதை பற்றி நிறைய வேதத்துல ஒரு கோடு காட்டி இருப்பார்கள் போகும் அதெல்லாம் சொல்லப்படுகிறது அறிவுர எ வழிபாடு செய்யணும்ருத்திர சின்னம் தாங்கள் எப்படி திருநீர் அணியணும்னா என்னது பொருளை வழிபடுகிறாய் அடையாளம் உடம்புல அருமையா திருநீர் பூசி இருக்கணும் இன்னொன்னு உருதிராகம் இருக்கணும் இன்னொன்னு காலை மாலை நண்பர்கள் திருவைந்த சொல்லணும் இது அடையாளம் பண்ணுறோம் அப்போ பெருமீரு உருதிராக்கம் இவிரண்டிய அணிதலும் மனத்தினால திருமைந்தெழுத்து இடையராத ஓடுதலும் சிவச்சின்னங்கள் இதை பற்றி எல்லாம் சொல்லுகிறது இதெல்லாம் சொல்லியிருக்கமான வேதங்கள் மிக அற்புதம் சைதாந்தாலும் சொல்லி இருக்க மாட்டேப்டு இப்படி எல்லாம் சொல்லுகின்றன இந்த வழிபாடு அது மட்டும் இல்லூர் பத்தாம் வகுப்பு மாதிரி விழு திருவாசியர்களான விதியின் அவ்வளவுதான் விதி எனவே இருக்கட்டும் இந்த மாதிரி குருமூர்த்திகள் யார் என்று கேட்டால் எங்கேயோ இருந்து வந்தவங்கல்ல எங்க இருந்தவங்க என்ன உள்ளத்துல இருந்தவங்கதான்ப்பா இப்படி வெளியில வந்திருக்காங்க உள்ள இருந்து எனக்கு தெரியல என்ன அதான் தெரியாதுன்னு அறியாமை இங்க உள்ள இருந்து ஒழித்த ஒழிஞ்சுக்கிட்டே இருந்து நமக்கு தெய்வமா பாத்தீங்களா அதுதான் காலின் குறியாகி நின்றையும் கோ இதுவரைக்கும் உயிர்க்குயிராக இருந்து உன் உள்ளத்தில் இருந்து ஒழுங்கிய பெருமான் தான் இவ இப்படி இருக்கிறாங்க காணும் குறியாகி வந்தயம் கா காணப்பட்ட கடவுளாக வந்தார் ஒருத்தம் கேட்ட ஏசாமி இந்த மாதிரி ஒரு ஆன்மாவை கரையத்தினுடைய ஆண்டவனே வருணங்களா இந்த மாதிரி குருமூர்த்தியா ஆமடான் என்னடான குருமூர்த்தியாட்டு தெரியுமா அது மாதிரி இதுவரைக்கும் உள்ள உணர்த்திய அந்த பெருமான் இந்த ஆன்மாவை கரையத்தனும்னா அந்த உள்ள உயிர்க்குயிரா இருந்த பெருமானுக்கு தெரியுமா ஊராளுக்கு தெரியுமாடா வீட்டுக்காரன் தானே தெரியுது தெளிவா சொல்லிக்கிறவங்க தெரியல சும்மா அது மக்கள் மத்தியில போகணும் போகிறாங்க மக்கள் வந்தாலும் போகுமே தவிர அதனால இதையெல்லாம் அந்த ஞான கூறப்பட்டிருக்கிறது என்று கூறி அந்த வேதத்தின் பொருளிலே வேறு என்ன சிக்கல் இருக்கிறது என்று கேட்டார் பெருமானி நீங்களே குருநாதனாக வந்து சொன்னதுனால எங்களை தெளிவும் இருக்கிறது என்று சொல்ல பெருமான் அந்த தசாமூர்த்தி ஆக இருந்த பெருமான் சொக்கநாத சன்னிதியில இருந்து இந்த வேதத்திற்கு அந்த முனிவர் பெருமக்களுக்கெல்லாம் இவ்வாறு விலைக்கு சொன்னார் சொன்ன உடனே அந்த முனிவரெல்லாம் குருநாதா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய தெளிவை ஞானத்தை உண்டாக்குவீர்கள் என்று சொல்லி மிகுந்த பணிவோடு வணங்கி தெரிவித்துக் கொண்டார்கள் அந்த அளவில் பெருமான் வேதத்துக்கு பொருள் செய்தவன் பின்னர் மறைந்தான் கேள்வி கேட்டாங்க நான் மறைகளும் நாள் வேதமும் ஒன்றா வேறான்னு யோ அடிப்படையிலேயே ஆனா இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கே வேதம் வர மறைங்கிறது தமிழ்சொல் எனவே நாள் என்பதும் நான்மறை என்பதும் என்றாத்தான் சொல்லிட்டு ஆனால் காசு பிள்ளை இந்த நான்மறை நான்மறை என்று சொல்வது தமிழ் வேதம் என்றும் நாள் என்று சொல்வது வரமொழி வேதம் என்றும் சொல்லி நீண்ட நெறியா எழுதியிருக்காங்க பிரச்சனை தான் இது நீண்ட நிறையா பிரச்சனை அடிப்படையான ஐயத்தை சொல்லி அதன் வாயிலாக காசு பிள்ளையை நிறைவேற்றினார்கள் நான் அருமையான அந்த எனவே இம்மாதிரி நான் வரைக்கும் அந்த பொருள் பிரித்துரைத்த பெருமாள் அந்த முழுகளுக்கு எல்லாம் மகிழ்ச்சி மீதூர வணங்க அந்த நான்வரை அருளினார் என்ற அளவிலே இந்த திருவிழாவில் நிறைவுபெறுகிறது இவற்றையெல்லாம் நம்முடைய குருமூர்த்தியில் எங்களை படிக்கவும் வைத்து அதன் வாயிலாக ஏதோ பலரும் இது மாதிரி நான் என்னும்படி அந்த பேரொள் பெருங்கரணிக்கு நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவிழிகளுக்கு என்னுடைய வந்து கேட்டு வருகின்ற பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஐயா அவர்களுக்கு வழக்கு தெரிவித்துக் கொண்டு தலைவர் அறிவிந்த